புற்ற பதார்த்தங்கள்ல துக்கம் இருக்கு இது நாம் இதை இதுவரைக்கும் பிடிச்சிட்டோம் இனிமேல் எப்படியாவது மெல்ல மெல்ல விடப்பாக்கணும் அப்படி எப்படி விடுறது பொருள் விடுறது இரண்டாம் பட்சம் அய்மான சொல்றது அப்படி செய்திடாமல் பிரம்ம ஆன்ம ரூபம் பிறங்களை உணர்ந்துடாமல் சரி திருச்சி விஸ்மரணம் வந்துட்டா இருக்கு அதே பிரன்ம ரூபம் ஆன்மாவும் பிரம்ம ஒன்று சாஸ்திரம் சொல்லி இருக்கு ரொம்ப லட்சார்த்த கூட சனாகிய நான் தப்பு பிரமா இருக்கிறேன் என்று சிந்தனை பண்ணும் தற்போது தத்துவ சுபதேசுதான் என்று சொல்லியிருக்கு அது என்ன அது வாக்கு மாத்திரமாக நான் பிரம்ம இருக்கேன் நான் பிரத்யேக பரமாத்மாவே பிரம்மம் பிரம்மத்துக்கு என்ன உலகம் இல்லை பிரபஞ்சம் இத்தே பிரம்ம சத்தியம் இ வாக்கு மாத்திரம் என்ன பண்றது சொல்ல பிராம் ஆன்மரூபம் பிறங்கவே உடல் இடாமல் பரமே நானின் ரோதும் பகரன் மாத்திரமேயான நான் பிரம்ம சொல்வன் சச்சிதானந்த பரவமே நான் என்று நாலு பேர் அதிகபடியா சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம் அப்படி சொல்வதனால என்னாச்சு ஒரே நாள் பிரமமாக ஒன்றியிடம் முத்தி உண்டோ சொல்லக்கூடிய சொற்கள் நன்றாக பொங்கக்கூடிய சர்வதுக்கு பரமானந்த பிராடிய மா மோட்சம் கிடைக்குமா உண்டோ உபகாரம் இல்லையான்னு அர்த்தம் கிடைக்க என்று இந்த பாட்டில் சொல்லி முடிகிறார் தரணியின் தனத்தை சார தழமை ஆப்தனின் சொல் தரணியை பிள்தலந்த தனத்தின் மேல் சிலையைத் தள்ளல் மருவியை எழுத்தெழுந்தின்றி விரிவுரு மகாக்கால் தானே வெளியூரா உதாரணம் சொல்ற ஒரு மந்திரா சொன்னா அதோ உங்க வீட்டு பின்புறத்துல இந்த மாதிரி ஈசானதிக்குள்ள ஒரு புதையல் இருக்கப்பா நீ அது எடுத்துக்கிட்டாரே பணக்காராயிரம் சொன்ன ரொம்ப சந்தோஷம் தான் போய் நின்றுட்டு ஏ புதையே எலிவா நான் பணக்கார வந்துருமா சொன்ன சரிதான் சொன்ன சரி இவனுக்கு ஆசை இருக்கு தரணியில் தனத்தை சேர்தல் சேர இந்த பூமி தருணி பூமியில உள்ள தனமானது நமக்கு சேர கிடைக்கும்படி ஏற்குமே ஆனால் என்ன செய்யறோம் சரையா தலைமை பொறுத்த ஆப்த நம்பிக்கை இருக்கணும் அவன் சொல்லலாம் மந்திரவாதி யாரையா நம்ப முடியும் சாந்திகள் சொல்ல ஈசாந்திகள் நிதி முதல இருக்கு யாரு கண்டாங்க அப்படின்னாக்க அதனால ஆப்தரின் சொல் நம்பிக்கை இருக்கணும் பருணையை பிளத்தல் அப்போ கிடபார்த்தி வெட்டணும் இந்த தனத்தின் மேல் அந்த தனத்தின் மேல் உள்ள சிலையை தள்ளல் அப்ப வெட்டுப்போ கல்லெல்லாம் வேணும் அந்த கல்லி வெளியே போடணுமா இல்லையா சிலைன்னா கல் கல்லாம் தூக்கி வெளியே போடணும் சிலையை தள்ளல் மறுவையே எழுத்தல் அது கிடைச்ச பிறகு மேலே எடுத்து சுத்தம் பண்ணி பார்க்கணும் இதுதான் கிரமம் இந்த வாரியெல்லாம் யாரும் இன்றி இப்படிலாம் செய்யாமல் விரிவுறு வாக்கால் தானே வெளியுற அதுதான் வாரா இதெல்லாம் செய்யாம சொன்னார் ஜோசிய நல்லவர் தான் நம்பிக்கைப்படல இருந்தாலும் சொல்லி பார்ப்போம் ஏ தனமே மேலே ஏய் வந்து எனக்கு பணத்தை கொடுத்தா நான் பணக்காராயிருவேன் வா ஏந்திரி ஏந்திரி ஏந்திரி அண்ணன் ஏந்திரிமா ஒண்ண முடியாது வாக்கினால் அது காரியம் இல்லை இவ்வளோ காரியம் செய்யணும் கிடப்பாரு எடுத்துகிட்டு போகணும் மம்பிட்டு எடுத்துகிட்டு போகணும் குத்தணும் இது ரெண்டாம் பேர் தெரியாமல் செய்யணும் ஏன்னா அவங்க பங்கு வந்துடுவாங்க வேறு தீங்கி போயிடுவாங்க அதனால் ரைஸ்மே வெட்டணும் என்னையா வெட்டேன்னா யாரும் சொல்லப்படாது ஒரு குழி வெட்டணும் அது குப்பை குழி வெட்டணும்னு சொல்லணும் குப்பை குப்பை ஒரு குழி வெட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா சரி பேசாமல் சொல்லுவாங்க அப்போ குப்பைக்குழி ராத்திரியில் வெட்டணும் பொ தெரியல பொம்ப தெரிய தெரியல்ல அப்படி நான் இன்னைக்கு பத்தாயிரம் ஜப்பம் பண்ணா தெரியுமா எவ்வளவு புண்ணியும் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லப்படாது என்ன செய்ட்டும் அப்படின்னு இருக்கணும் நான் பிரம்ம ஞானம் தெரியுமா உனக்கு அப்படின்னு சொன்ன நடக்குமா எனக்கு இப்போது பசியே கிடையாது அப்படிங்கிறான் பசி இல்ல நல்லதுதான் பசி பிச்சு வதருது பசி இல்லையேங்கிறான் என்னையா பசி இல்ல கண்ணெல்லாம் குளிர் வந்துருச்சு சோர்ந்து போய் பேசுறியே பசி இல்லையா அதனால என்ன பசி இல்லாதான் அப்படின்னா ஒத்துக்குவாங்களா பிறத்தை அடையாளம் காட்டுறது இல்லவா அதுபோல இங்க அச்சஞானி இருக்குமே இருக்குமானால் அந்த அடையாளம் காட்டணும்லவா திருப்பி இருக்கணும் இல்லவா துக்கரவிருந்து ஏறு பண்ணும் இல்லவா அப்படி கிடையாது வெறும் வாக்கு மாத்திரம் சரி என்ன பண்றது நல்லா வெட்டி எடுக்கணும் மண் வாரி கொட்டணும் எடுக்கணும் அவர் அடியில் வந்து கஷ்டப்பட்டு மேலே தூக்கணும் தூக்கி எடுத்து பத்திரமா வச்சு உபயோகம் பண்ணிக்கணும் இவ்வளவு வேலை பண்ணணும் இல்லைன்னா அது உபயோகம் ஆகாது என்று சொல்லி அடுத்தது போறார் பிரம்மேத்தின் இடத்தின் திரவணத்தோடு ஏகமேல் மரணம் தியானம் ஏகமாம் சமாதி ஞானம் மன்றியா மாயை இருளினால் மறைக்கப்பட்ட கோதிலா தன்ஸ்வரூபம் குதர்க்கமே மே கொண்டுமே வாழ் மேல சொல்லப்பட்ட திஷ்டாந்தி மூலமா தாஷ் தான் பொருத்தி பார்க்கணும் ஈது போல் மேல சொல்லப்பட்டது போல பிரம்மவித்தியின் இடத்தில் பிரம்மத்திய அறிஞ்சவன் சதாச பிரமேந்திராளுக்கு கைவிட்டு போனால் தெரியல அந்த ஞானிக்கு அதான் ஞானம் இல்லையா அப்படிதான் ஞானமா அவங்களுக்கு இதெல்லாம் பார் சொல்லக்கூடிய ஞானம் விபரம் தெரிஞ்சவங்க சொன்னாக்கா அது பொருத்தமா ஞானகளில் நாளா பிரிக்கணும் நாலாம் மணிகாரனுக்கு விவகாரம் உண்டு விவகாரத்தை பத்தியும் அதுல பிரார்த்தமே ஒன்று சொல்லப்பட்டிருக்கு வேதகர்மத்தால் வந்த பிராரத் தம் நானாவாகும் ஆதலால் விவகாரங்கள் அவரவர் காவாகும் மாதவம் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் பூதளம் புறப்பார் ஐயன் பூந்தின்பார் ஜீவன் முத்திரம் இது எல்லாம் இல்ல நாலாம் மணிகாரன் தான் சில பேர் பிரகர்த்தி அதிகமா இருக்கும் சில பேர் நிவர்த்தி இருக்கும் மிச்சம் இருக்கும் சாப்பிடலாம் பாடம் சொல்லி தான் செய்யலாம் மேல்முன்னு சொல்லப்பட்ட பாட்டா நாலாம் விதா மேல் மிக அப்படி இல்லை என்ன செய்யணும் ஏதோ மிச்சம் எடுக்கிறது சாப்பிடுறது சுலூபத்துலேயே நிலைத்திருக்கிறது இது அவன் நிலை அஞ்சு ஆறுதான் ஏழாம் மணி அப்படியே சமாளியில் கூடி இருக்கும் வெளியே வந்தா அவர் ஆறு அஞ்சு நாலு அதாவது சேர்க்கலாம் அப்படியே போயிட்டா ஏழுன்னு கிராம இருக்கு ஒட்டு மொத்தமா சேர்த்துட்டு நாலாவது அஞ்சாமட்டான் அஞ்சாம உள்ள போய் கேட்ட உதவ சரி நீ பிரமா இருக்கே போப்பா அதே ஜெயிபிட்டு இப்ப மந்திரி பஞ்சா ஜெயிபு விளக்கம் சொல்லுங்க எவனை கிட்டே கேட்டுக்க போயா அப்படியும்பா அவ்ளதான் எனக்கு தேவையில்லை உனக்கு சொல்லு அவசியம் பண்ணுவில போயுமா என்ன நீங்க இப்படி செய்யறீங்க உங்களைதான் நம்பிருக்கேன் உங்கள என்ன நம்பி நீ இருக்க நான் சொல்வத்தை நம்பிருக்கேன் ஒண்ணு நம்ப இன்ன என்ன நம்புறேன் நான் அதை நம்பிருக்கேன் சொல்வது நம்பியிருக்கேன் சொல்வத்திலேயே என்ன மனசு போகுது இது போகலயே நான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபாலும் மௌனம் ஆயிடுவார் அவ்வளவுதான் அப்புறம் இந்த சாமியான போதும் அதுவும் போக வேண்டியதுதான் நாலாம் தான் உபதேச கிரமம் உண்டு அது பணக்கார சாமியா இருக்கலாம் யழ பாடம் சொல்லுவாங்க உபயோகம் பண்ணுவாங்க அதனாலதான் ஈடுபாடு பிரமயத்தின் இடத்தில் நல் சிரவணத்தோடு திருவணம் என்று சொன்னாக்க வேதார்த்த சிரவண்தான் சிரணம்னு சொல்றது அதெல்லாம் பாடங்கள் சொல்றது படிப்போம் சொல்லுவாங்க சிரவணம் இதுதான் பேரும் கேட்டேன் அர்த்தம் நம்ம எதை கேட்கறது பிரமத்தை பற்றி கேட்டோம் அதான் கேட்டேன் மற்ற உளவிச கேட்டல் சேர்க்கக்கூடாது அதுபோல நல் சிரவணம் வேதான் சிரவணம் ஆகுது நிரவணம் ஏதலில் மரணம் மரணம்னா பாட்டு பார்க்காம வரப்படுறது அது மரணம் தான் இது ஆரம்பம் இல்லை அதன் பிறகு அந்த சாற்பரியங்களை கிரகிக்கிறது மரணம் பேரு பேபாதக அபேத சாத உத்திகளால் பிரச்சம்னது மனம் பேதமா இருக்கின்றதை நீ அபேதம் பண்ணிக்கணும் இப்படிப்பட்ட மரணம்னு பேர் அப்படிப்பட்ட மரணமும் செய்யணும் மற்றொன்று அந்த ஒத்த மாணவிகளுக்கு சம்பாஷணம் பண்ணிகள் கேட்ட பாடத்தை பரிசீலனை பண்ணுகிறேன் இது மரணம்னு பேர் இது மனனத்தோடு தியானம் மனநம் தியானம் பணம் தியானம்னு சொன்னாக்கா இந்த காலத்து குருமார்கள் பல விமாரும் பண்றாங்க அதெல்லாம் நமக்கு வேண்டாம் இங்க வந்து ஜாதி உருத்தி விதானம் இல்லையா சஜாதி விருத்தியின் பிரவாகம்தான் தியானம்னு போயிடும் வேட்டி எண்ணங்களை வந்து துரத்திடணும் ஓழி எண்ணங்களை பிடிச்சுக்கணும் அப்படி பிடிக்கும்போது நாலு சாதனங்களும் நமக்கு வேணும் விதி விஸ்வாசம் சிரத்தி அடம் என்று சொல்லக்கூடிய நாலு சாதனங்கள் இருந்தா தான் தியானம் பளித்தம் தரும் மனம் போன போக்கில விட்டுட்டு அதன் பிறகு நானும் தியானம் பண்றேன்னு சொல்றதெல்லாம் எந்த காலத்து குருமாரிய பணம் கொடுங்க வேலையை தரு வேறு மனம் போன போக்கில விட்டுருங்க அதான் தியானம் அதான் போயிட்டு இருக்கு அப்புறம் போன இவங்க சொல்லிதான் காக்கா கருப்பா இருக்கு ஏ காக்கருப்பாரு மனசை நிறுத்தி மேல்நிலை கொண்டு போறதுன்னா அணகட்டி நிறுத்தி மேல் எத்தனை பயன் ஏற்படும் அது வரைக்கும் பயன் எப்படி வரும் அதுதான் போகும் அடிப்போல் உழவு வாரங்களும் போற மனதை எழுத்தி பிடிச்சி நிறுத்தி சுரூபத்தை கொண்டு எத்தனை பயன் வரும் அதான் தியானம் ஒன்று பேர் விதி விசுவாசம் சிரத்தி அடம் இந்த சகாயத்தை கொண்டு சாதனங்களை கொண்டு தான் அது நிறுத்த முடியும் இது சாமானிய நிலையில்தான் தியானம்னு பேரு இதை வேதாந்த விசாரம் பண்ணும்போது நிதித்தியாசனம் பெறதுக்கு நீத்தியாசனம் சொன்னா அனான்மாக விருத்தியின் வேதானம் என்றே ஆன்மகார பிரவாகம்னு பேர் அதாவது நாமரூபத்தை இன்னைக்கு அதிர்ஷ்டமாக பிரமத்தியாக கொள்வது சத்து சித்து ஆனந்தம் நாமரூபம் இதுதான் பிரபஞ்சம் அதுல சத்து சேத்து ஆனந்தத்தை வைத்துக் கொண்டு நாமரூபத்தை நீக்கணும் எல்லாவற்றிலும் நாமரூபத்தை நீக்கி நீக்கி பார்த்தோம்ன்னா கடைசியில் எஞ்சிருக்கு சச்சியானந்தம் எஞ்சிருக்கு அது சச்சியானந்த பிரமந்தான் இருக்கு அதான் பிரம்மம் அந்த பிரம்மம் தான் நமக்கு அந்நியமும் இல்லாம இருக்கு அதனால் நாம் அபேதமா இருக்கிறோம் என்று இந்த ஒரு தினம் வரணும்னா முன்னால தியானாபியாசம் பலம் இருந்தால் இது வரும் இப்படிப்பட்ட நித்தியாசனம் அபியாச தீவிரமா இருந்தால்தான் சமாதி கூடும் சபிர்கல சமாதி சமாதி ஏகமாவும் ஐக்கியம் என்று சொல்லக்கூடிய சமாதி ஞானம் பிறகுதான் இவரு பரிபாகம் இருந்தால் ஒன்று கொண்டு சம்பந்தம் உண்டு சம்பந்தத்தின் அடிப்படையில் தான் சொல்லப்படும் வரிசை ஞானம் சமாதினா சவிர சமாதி பலூர் சமாதி என்று இரண்டு பிரிவு அது கூடும் ஈதலாம் அன்றி இவையெல்லாம் இல்லாமல் மாயை இழையினால் மறைக்கப்பட்ட இந்த மாயை மாயா மறைப்பினாலே அதாவது ஆவணம் சொரூபாவரணம் தூளாவரணம் மூலாவரணம் என்று பல பிரிவீர்கள் மறைக்கப்பட்ட கோதிலா தன்ஸ்வரூபம் குற்றமில்லாத தன்னுடைய உண்மைஸ்வரூபமானதற்கு உதற்கமே கொண்டு மேவார் என்னதானே தர்க்கம் பண்ணி உதற்கம் பண்ணாலும் அது பொந்தால் விசாரமாக அநேக சாஸ்திரம் படிச்சிருக்கலாம் அச்சாஸ்திரங்களைக் கொண்டு அது முடி பண்ண முடியாது இந்த கிரவணங்கிறார் அதான் கையிலிருந்து அதே சொல்றார் தத்துவ அனுபோகம்தான் சாதித்தல் கேட்டல் என்பார் ஒத்துழா போலோகத்தால் உசாவர் சிந்தித்தல் என்பார் சித்தமேகாந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் நித்தம் இப்படி செய்த கால் நிர்வாணம் போவாய் நீயே அப்படின்னா நிர்வாணம்னா ஆட இல்லாத இல்லை அது மேல்நிலை மன நிர்வாணம் மனசு நிர்வாகம் என்ன ரஜோண தபோனங்கள் சம்பந்தம் இல்லாத நிர்வாணம் ரஜோண தபவங்கள சம்பந்தம் இருக்கு அதுதான் கஷ்டாதான் காதல் சொன்னது வாசனாட்சியே மனநாசம்ங்கிறது வாசனைகளை போக்கணும் மனதே நாசம் வாசனைகள் அது தேக வாசனை வாசனை பல பிரிவுகள் அத்தகைய வாசனைகள் இருக்கின்றனவே அதுதான் வாசனா வாசனை அது ஜயம் நாசமான பார்க்கறது அதற்கு வேறு விரோதமான எண்ணங்கள் பழகுன்னு அது ஒன்னும் வந்துருது இல்லை அதுக்கு இருக்கு சோப்போடு கல்வா தான் போகணும் அது எதிரி அதுதான் நெருப்பு அதிகமா எரியுது தண்ணி ஊற்றி தான் நீக்கும் அது எதிரி அதுதான் அதே போல வேர்க்கு வேண்டாம் விசிறி போட்டுதான் ஆகணும் அப்படி ஒவ்வொன்று நேர் எதிரி இருக்கு எழுதி வந்துதான் போன அழுத்தணும் அப்புறம் போன சத்தக்கான ஓடி போயிரும் அது அது வேறு எதிரி அதுதான் அதே மாதிரி பாம்பு தந்ததுல கீழ் வர்த்தனும் கீழ் வர்த்தன பாம்பு நடமாட்டம் இருக்காது அது ஓடி போயிரும் இப்படி ஒன்றுக்கு ஒன்று எதிரி இருக்கு அப்படி போல இங்கே உள்ளத்துல எதிரிகள் நமக்கு ராக தேவசங்கள் அதாவது தேவ வாசனை சாஸ்திர வாசனை டம்மம் கருவம் இது அசைவாசனைகள் இதெல்லாம் மலிஞ்சிருக்கு இது போக்குறதுக்கு நல்ல வாசனை பழகணும் நல்ல வாசன தெரிஞ்சு பழகணும் கோபம் வருதா அப்பறம் சேப்பித்தன்மை இந்த மாதிரி குணங்களை பழகணும் லோபகுணம் இருக்கா ஈகை கொடுத்து பழகணும் எந்த சக்தியான கொடுத்து கொடுத்து பழகணும் பழனா தான் வரும் முதல்ல பரு ஒரு அரை ரூபா கொடுத்து பழகணும் முதல்ல அதே மனசு வராதில்லை அப்புறம் கொஞ்சம் பழகமான ஒரு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பழக்கமானாலும் பாத்துருவாருவா கொடுக்கலாம் என்ன வரும் பழக்கம்தான் லோக குணம் ஒரு நாள்னால போயிருதில்லை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கொண்டு பழகணம்னா அது பழக்கத்தினால அந்த லோக குணம் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும் தீவிரமான முட்டிலும் கொண்டு போகலாம் அது ஒரு விஷயம் ஒவ்வொருத்தையும் அப்படித்தான் கர்வம் இருக்கு பனி பழகணும் நமக்கு எதுக்கப்பா நான் சாதாரண மனுஷன் அவர் பெறுவார் அவருக்கு நாம நமஸ்காரம் பண்ண வேண்டியதுதான் என்ற எண்ணம் எல்லாம் வரணும் நீ மனுஷன் நானும் மனுஷன் என்னையா கும்புது அப்படி என்ன எல்லாம் மனுஷன் அங்கதான் ஒருத்தாள் இருக்கா செய்யும் இப்படி ஒவ்வொரு உணவுக்கும் வெளி உணங்களே பழகணும் சாஸ்திரம் சொல்லிருக்கு பழக வேண்டாம் ஒரு ஒரு நேரம் தான் நேரத்தில் அபியாசம் பண்ணணும் காலை போக்குறது பலம் தெரியும் இப்போ தெரியாது இது மனோநாசம்னு பேர் வாசனாட்சம் மனோராசம் என்ன மனதில் மூணு குணங்கள் சத்வ ராஜேஷ் தமஸ் மூணு குணங்கள் இருக்கு மூணு குணங்கள்ல ராதேச காமக்குறோதம் இருக்கு இதெல்லாம் ரஜோன தாமவனுடைய குணங்கள் இந்த குணங்கள்னால இது பழசே புதிய வாசனை சம்பாதிக்கிறோம் மனாசம் போயிடும் ரஜோன தமவனத்தை விருத்தம்னா கெட்ட உணங்கள்லாம் போயிரும் கட்டு உருணம் இருந்து என்ன பழையவாசனை அப்படி இருக்க இன்னும் புதுவாசனை சம்பாதிக்கிறது ஏது பண்ணும் பேர் அப்புறம் சத்துவம் இருக்குமே ஆனால் சத்துவன் என்ன பண்ணது சட்ச சகாசனை அப்புறம் சட்சாசன பயிற்சி உரிசிசிய பாவனை ஈஸ்வர பக்தி இதெல்லாம் உண்டாகும் உண்டாகிறதுனால என்ன கழகில பிரத்தி பரமாத்மாவே நானே நிச்சயம் உண்டாகும் அந்த கர்வம் முதல் அசுவாசனம்லாம் போயிடும் அப்படி போகிறதுனால மனசு அப்போ மனமணி பேரோ இல்லையா சத்துமணி பேராது அப்படிங்கிற ஆகவே தமோ ரஜகுணம் நமக்கு எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரம் அந்த குணங்களை கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கிறது ராகதேஷம் தான் ராகத்வேஷ காம குரோத லோபம் மோக மத மாச்சரியம் மீரிசை டம்பம் அசுய தர்ப்பம் அகங்கானம் பதிமூணு குணங்கள் எல்லாத்தேத்தும் ரெண்டே தான் ராகதுவேஷம் இது ராகதேசங்கள் ரெண்டுல சவபான பர உதாசீனம் நுழைநிலைமை பாரபட்சம் இல்லாமை இப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் படகுனா தான் ராகதேசம் ஒழியும் இது மனோநாசம்னு பேர் இருக்கு மனதை நாசம் வந்து இதுதான் ஆகவே வாசனாட்சிய மனநாட்சிய சாஸ்திரங்கள்ல விசாரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி செய்யாத வரைக்கும் ஞானம்ங்கிற பேச்சு இடமே இல்லை பிரசங்கம் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் பேங்க் பண்ணலாம் அதை செய்யலாம் அதை தியாக வேலை கிடையாது ஆகவே அதுதான் சொல்றார் ஏகமில் மரணம் தியானம் ஏகமாம் சமாதினம் ஈடலாம் அன்றி மாயினால் மறைக்கப்பட்ட அஞ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த மந்த காலம் இருட்டு கோதிலா தன்ஸ்வரூபம் தன் சொரூபம் குற்றமில்லாது அது எப்போது குற்றமில்லாதுதான் குற்றம் என்ன செயற்கை தோசம் வந்தது தண்ணிக்கு மன தண்ணிக்கு மதுரை சுவைன்னு சொல்லுவாங்க அது இனிப்பே இருக்கும் அது மண்ணுல செயற்கை தோசைனால உப்பு தண்ணியாகும் சோற தண்ணியாகவும் கருத்து தண்ணியாக போயிருக்கும் செயற்கை தோஷம் அதுபோல் ஆத்மா எப்போதும் ஆழ்ந்த வடியுமே இந்த உபாதி தேவங்கள் கெட்டக்கம் நல்லா தான் சத்துவம் இந்த மாதிரி குணங்கள் வாசனைகளை சேர்ந்ததுனால காமக்குறதாரி வந்து நான் கர்த்தா போக்தான் நான் பெரியவன் சின்னவன் இப்படி கொண்ட தன்மை அந்த ஆத்மாவுக்கு உண்டாக உண்டாகிற காரணத்தினால அவனுடைய பலன்கள் என்ன துக்கம் சிற சிறந்த சுகம் கிடைக்கும் லாகத்வேஷங்கள் பிறப்பிறப்புகள் வந்துட்டுதான் இருக்கும் அதனால அந்த கோதிலா தன்ஸ்வரூபக்தி சரி சன் சொல்கும் இப்படி பழகாமல் குதர்க்கமையே கொண்டு தர்க்கம் பண்றாங்க அனுபவி ஜாத்மா போக மோச்சம் இந்த ஜென்மத்தினா எந்த என்ன அனுபவிக்கிறது பிறவியங்க சும்மா ஏமாத்துக்காரங்க பிறப்பாது ஒன்னாவது இப்படி ஒரு இருக்கு ஏமாத்து ஒரு கோட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வதற்கம் பேசணும் நடக்குமா நாளைக்கு ஒரு போக நடக்க நம்ம இந்து பல பிறகுகள் அங்காரம் உண்டு இது முதல் பிறகு முடிஞ்ச பிறகு இல்லை மற்ற மதங்கள்ல அங்கீகாரம் இல்லை அது ஒரு விஷயம் நமக்கு வேண்டாம் பிரச்சனை அங்காரம் பண்ணப்பட்ட இதுல நாம பார்த்துக்கணும் ஒருமைக்கண் தான் கட்ட கல்வி எளிமையமா பிழைத்தோன்னார் ஒரு ஜென்மத்தில் படித்த படிப்பு ஏழு ஜென்மம் சொல்லணும்னு சொல்லலாம் அது இந்த நாசிகர்கள் அப்படி அர்த்தம் பண்றது இல்லை ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எளிமையான ஏழு தலைமுறைக்கு வருதான் அவன் சந்ததி வருதான் அப்படி சொல்றேன் அவனுக்கு எழுப அவன் சந்தை ஏழு பெருப்பரையும் தொடருமா அது எப்படி கண்டுபிடிக்க அது மட்டும் ஏழு பேர் என்ன அப்படி அர்த்தம் பண்ற நாசிகர் அவன் வந்து அது நாசிக போக்கு அர்த்தம் அது ஏழு தலைமுறைக்கு வருதுன்னா ஏழு தலைமுறைக்கு பாத்திட்டு இருக்கான சொல்றதுக்கு அப்படி குதற்கம் ஆகவே இந்த கிரமத்தைப்படி செய்யாவிட்டால் குதர்க்கத்தை கொண்டு பிரமத் ஞானத்தை அடைய முடியாது என்பது ஆதிசங்கரர் சிசியர்கள் சொல்ல எழுபத்தி நாலாவது பாட்டில் இருபத்தி அஞ்சாவது பாட்டில் விளக்கம் பண்ண போறார் விவேகியானோர் அனைத்து பாயத்தினாலும் தெரி பந்தம் எடுக்கோகாதி நீக்க முயன்ற நீதியே போல் தஞ்சா பாட்டு இந்த பாட்டோட முடிச்சுக்கிட்டு முன்னே ஏழு கேள் கேட்டதுக்கு அடுத்த பாட்டில் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஆகவே இப்ப முடிச்சல்னா இது விவேகியானோர் இப்படி இருக்கிற காரணத்தினாலே விவேகம் உடையவன் சாதனங்களும் முதல் சாதனம் விவேகம்தான் விவேக வைராக்கியம் சமாசி சம்பத்தி மூச்சத்துவம் இந்த சாதனங்கள் இருந்தால்தான் திருணமன் நித்தியாசனத்தில் தீவிரம் உண்டாகும் அது எவ்வளவு அவ்வளவு தீவிரம் அதை நாலு பிரிவாக பிரிகிறோம் மந்தன் மத்தியமன் தீவிரம் தீவந்தன் சொல்லக்கூடிய நாலு பிரிவுகள் ஆதலால் விவேகையானோர் அனைத்து உபாயத்தினாலும் மேல சொல்லப்பட்ட உபாயங்கள் என்ன ஏதமில் மனநம் தியானம் ஏகமாம் சமாதியானம் அதற்கு முதல்ல நற்சிரவணம் உபாயங்களும் பெரும் அனைத்து மேல சொல்லப்பட்ட அனைத்து உபாயத்தினாலும் தீவிலா சத்வரூபம் தெரிந்து குற்றமில்லாத தன்னுடைய உண்மைஸ்வரூபத்தை தெரியும் அப்ப தெரியும் என்ன லாபம் பந்தம் எடுக்க பந்தத்திருந்து விடுபட நீதியம் என்ன நீதி தாங்க தான் நம்ம தான் முன்னாடி சொல்லியிருக்கார் பசு எடுத்தவன் தான் சாப்பிட்டாதான் பசு போகும் ரோகிக்கு தான் மறு சாப்பிட்டாதான் போகும் என்று சொல்லி முடிச்சார் அதே போல எவனுக்கு பந்தம் எடுக்கணும் அவன் தான் முடிச்சு பண்ணணும் அடுத்து முடிச்சு பண்ணா இவனுக்கு பந்தம் போகாது ஆகவே இந்த பந்தம் தேதியா தாங்கள் தானே அவர்களாகவே நித்தமும் இயல வேண்டும் சரி இன்னைக்கு என்ன குருபூனால பாடம் படிச்சுட்டா படிப்போமே அப்படின்னா அவருமா இது நடக்கிற காரியமா நம்பரிய மாசு வந்தாள் சரி வேற மறந்து பேசிக்கிட்டே இருப்பேன் தூங்கிட்டே இருப்பாங்க இப்படி இதனால ஞானம் வந்துருமா சடகுல பண்ண மாட்டாரு தூங்கலாம் என்ன முடிச்சா என்ன கலையாடிக்கிட்டே இருப்பாங்க அப்படி ஒருப வராம சுமக்கு மூச்சத்தும் இல்லை வாரத்துக்கு ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு நாள் பத்து வருஷத்துக்கு ஒரு நாள் இதெல்லாம் படிச்ச முன்ன வரு ஒருபோது வராது சாப்பாடு நாம ஒரு நாள் முன்னாடி சாப்பிடமா இல்லையா சரீரத்துக்கு வேண்டுதான் இருக்கு அது தடுக்க முடியுமா தடுக்க முடியாது அடி போல ஆத்மாவுக்கு சிரவனும் தடுக்க கூடாது ஆத்ம லாபம் வேணும்னா சிவனம் பண்ணி அவன் ஆத்மாவும் எங்க இருக்குன்னு தெரியல சிறுவன் ஆத்மா எங்க இருக்கு சொல்றேன்னு அது ஆத்மா வேற என்ன ஆத்மா எங்க இருக்கு ஆத்மா ஆத்மா பத்தி யாரையா பார்த்தாங்க யாரையா பார்த்தான்னு சொல்றே இல்லை சொல்லுற அரிய எங்க இருக்கும் உனக்கு என்னமோ சொல்ற என்னமோ சொல்றது ஆத்மா ஆத்மா எங்க இருக்கு அந்த ஆத்மாவும் தெரிஞ்சது என்னமோ சொல்றேன் சொல்லு தெரிஞ்ச விவேகம் தனியா இருக்கு எவன் பேசுகிறான் அவன் தான் ஆத்மா பேசுமா வாய் பேசுமா செத்து பண்ண பண்ண பேசுதா ஏன் பேசல உள்ள போயிட்டான் போனதுனால தானே பேசல அப்புறம் போய் நெருப்பு சொல்றாங்களே என்ன சொல்றீங்களே என்ன அப்படின்னு கேக்குறேன் இருந்ததோ அந்த ஊர் அப்படியேதான் இருக்கு எந்த பாவம் குறையில உள்ள போயிடுச்சு அது கட்டையா போயிடுச்சு கட்டமை பிரேதம் சவம் பிணம் முன்னெடுத்து அடைக்கிறாங்க அதை மாற்ற முடியுமா கலந்து சொல்லுகளை போட வேண்டும் நாத்தான் நாரி போய் இவன் நாலு பேர் வேணும் முதல்ல இவன் ஜம்மு ஜம்மு நடந்துக்கிட்டு இருந்தான் இவன் சேகரி உக்கார்கிட்டு பின்னாலும் முன்னாலும் நாலு பேரும் அழுத்திட்டு போனான் இப்ப இவன் போதும் நாலு பேர் அழுத்திக்கணும் எப்படி போயிடுச்சு உள்ள ஆள் இல்லை அந்த ஆத்மா அந்த ஆத்மாவை பரிசீலனை பண்ணி அதற்கு விளக்கம் கொடுக்குறது தான் வேணாம் நித்தமும் செய்யணும் நான் மூணு நேரம் சாப்பிடுறேன் மூணு நேரம் சாப்பிடுற என்ன லாபம் சொல்லுங்க என்ன லாபம் சாப்பிட இருக்கிறது அது செயல்பட்டு இருக்கு அதே போல சிவனமான சொல்லு செஞ்சாதான் அந்த ஆட்டோ வழக்கம் விளக்கமா இருக்கும் தொடர்ந்து இருக்கும் இது என்ன போயிருக்கு அதுக்காக சுதரமௌன்னு சொல்றது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எங்க சாய்ந்த ரொம்ப அழுத்தம் எங்க போனாலும் பாட முடியும் யாத்திரை போடுறாங்கல்ல கிருங்கேரி போயிருக்கேன் ஒரு வாரம் மாசம் தங்கி இருக்கேன் சித்தியை கூட்டிட்டு போயிருக்கேன் தினசரி பாடம் தான் இந்த மாதிரி பாடலு நான் வந்து நடத்த நடத்த இங்கே பாடம் தினசரி எந்த விழாவும் நேராட்சி ஆஹ் படிக்கிறேன் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லு அப்ப வருவா சில பேர் என்ன மரத்து இருக்க எது கையா வந்து சேபன் இருக்கேன் வேலை கால வச்சு படிக்கிறியா இல்லையா அது சொல்லு பானம் படிக்கிறியா இல்ல என்ன சரி போனோம் நமக்கு படிக்கிறாள் சம்பளம் பணமா இல்லங்கிட்ட அப்படிங்க படிக்கிறியா படி அவ சரி சிலப்படிக்கிறேன் பாங்க படி பாலியை படிச்சா ரெண்டாயிரம் ஓடி போயிருவா போதும் யாரும் இல்லையா ஓடியே போயிடுவான் சரி போனா போறான் அப்படிங்குவ அவர் படிக்கிறதுக்காக பிரசாதம் கொடுக்க அது நான் அந்த அந்த குருநாதன் அனுக்கவே நடக்கிறது இங்கே நாங்கள் ஏற்பாடு பண்ணது அந்த அந்த காலத்தில் பிரசாதம் போட்டு கொடுங்க ஒரு நாள் கவுளோ கல்லையோ சக்கரையோ கொடுற அப்படிங்க பாடம் படிச்சு முடிஞ்சு கொடுக்குற பழக்கம் எங்க சாமி காலத்தில் ஆரம்பிச்சிருந்தா கருத்திக் காலத்தில் அது போல தொடர்ந்து பாருங்க அந்த சாமியுடைய மகிமதெல்லாம் தொடர்ந்து பாருங்க இங்க எல்லாரும் கொடுக்கறது தினசரி ஆரம்பத்தே கிடையாது கடைசி காலத்துல ஆரம்பிச்சது சக்தி சங்கல்பம் சங்கல்பம் அடங்கி பாருங்க யாரும் முதல்ல கொடுக்கிறது இல்ல பிற்காலத்தில் வருஷம் உள்ளதா ஏற்பாடு அப்ப ஒரு எண்ணம் உண்டாச்சு குடுப்பமேன்னு ஆரம்பிச்சது நடந்தது அப்புறம் இங்க நடந்து பாருங்க ஏன் சரிதான விசேஷம் சங்கல்பம் அப்படி சாப்பிடலாம் பிரசாதங்கள் தவறில்லை ஆனாலும் ஆத்மாவுக்கு பிரசாதம் கொடுக்கணும் இல்ல சிரவணம் அதனால எங்க போனாலும் சிரவணத்தை மட்டும் விளாடுறாங்க எழுதிய சாமி தான் ஞானோட அதே ஆட்டம்மா அப்படிங்க படி படி அப்படிங்க அப்படி ஒரு அழுத்தம் உண்டு சாமிக்கு அது காலம் வரைக்கும் நடந்தேன் அப்புறம் போச்சு எங்களுக்கு பெரு துக்கப்படி சாக வேண்டும் வராங்க அப்படி கடைசி வரைக்கும் அந்த படிப்புக்குதான் முக்கியத்துவம் யோகா சரியா பார்க்கறது பத்தாது லௌகத்தில் அந்த மீதிய தாங்கள் தானே நித்தமும் முயல வேண்டும் எதுக்கு ஓது ரோகாதி நீக்க மீண்டும் நீதியை போல் எப்படி சொல்லப்பட்ட சீரத்தில் உள்ள ரோகம் நிக்கிறதுக்கு தினசரி மறு சாப்பிடுறாங்களோ அப்படி போகலாம் இந்த சரீரத்து வந்த வியாதிக்கு கூட சில காலத்தில் மறு சாப்பிட்டு நல்லா பசு வியாதி சாகிறவர்கள் இருக்குல்ல சாப்பிடுவோம் ஆகணும் அந்த வியாதி போக்க முடியுமா அப்படியாது அது ஆத்மா நிலைத்து நிலைத்தது அல்லவா முத்தியது வரைக்கும் செலவும் அதனாலதான் சவணம் மனம் நீத்தியாசனம் இதெல்லாம் தொடர் செய்யணும் சுழல் காரணம் அதுதான் தடசரி செஞ்சாதான் கொஞ்சம் கொஞ்சமா அது ஏறும் எறும்பூரா கல்லும் தேங்கும்பான் எறும் கல்லு வரிசா போய்ட்டு இருந்தா கோடு விழுந்துடும் அப்படி அப்படி போல இங்கேயும் கோடு விழுந்துடும் நல்ல சம்ஸ்காரம் ஏற யாரோ அந்த கெட்ட சம்ஸ்காரத்தில் கோடு விழுந்துடும் என்ன கோடு நாங்கள் பரமசுரமும் அப்படியே கோடு விழுந்துடும் அப்படின்னு கருத்து பாத்திர பகர்ந்தும் நின்வள் சாத்திர ஞானிகட்கு சம்மதமாகி மேலாய் சூத்திர மொத்தி சூக்கும பொருள் பொருள் பொருள் காத்திர மேளாம மூச்சு கருதிடத்தக்கதாகும் எழுபத்தி ஆறாவது பாட்டு வேகப்படாமணையில சொல்லப்படும்பது இதுவரைக்கும் சிஷ்யன் கேட்ட ஏழு வினாக்களுக்கு பதில் சொல்லாமல் சிஷியனுடைய மனவரிவாகத்தை பரிசீலனை வந்தார் இந்த இந்த மாதிரி இருந்தாக இந்த ஞான மார்க்கத்துக்கு தகுதி உடையவர்கள் என்று அறிமுகப்படுத்தினார் ஞான மார்க்கத்துக்கு நீயே காரணம் வேறு அந்நியர்கள் உனக்கு துணைக்காரமாக இருப்பானுடைய நேர்காரணம் நீதான் விசாரணை செய்து அடையணும் என்று இப்படிப்பட்ட பீடியை எல்லாம் போட்டு இனிமேதான் வினாவை ஆரம்பிக்கிறார் பதில் வினாவுக்கு இதில் வினாவின் பிரசம்சை பிரசம்சைன்னா அதை பற்றி அபிப்பிராயம் சொல்ற சொல்றார் என்ன பாத்திர நாணமாய்ந்தா இன்னைக்கு சத்பாத்திரம் பக்குவி அதிகாரத்தை உங்களுக்கு இருக்கு அதனால உன்னுடைய வினாவலுக்கு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன் அர்த்தத்தில் பாத்திர ஞானம் ஐந்தா பக்குவமா இருக்கின்ற சிசனி பகிர்ந்திடும் நீன் வினாவல் நீ கேள்வி கேட்ட அந்த கேள்வி இருக்கே அது சாத்திர ஞானிகளுக்கு சம்மதம் ஆகி சாஸ்திரங்கள் படித்து ஞானமடைந்த மகான்கள் இருக்காங்களே அவளுக்கு உடன்பாடுதான் நீ கேட்ட கேள்வி கேள்விகள் ரெண்டு விதம் உண்டு சம்மதமான கேள்வி விஷமான கேள்வி என்ன சம்மதமான கேள்வி பயில் சொல்லுவார் விஷமான கேள்வி பயில் சொல்ல மாட்டார் இது பொருத்தமில்லை என்று தள்ளுபடி பண்ணுவாங்க அதே மாதிரி திஷ்டாந்தங்கள் அப்படித்தான் சம்மதமான திஷ்டாந்தங்கள் உண்டு விஷமான திஷ்டாந்தங்கள் உண்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் உடன்பாடான திஷ்டாந்தங்கள் அவமானங்கள் தான் ஏற்றுக்கொள்வாங்க ஒளிய மாறுபாடாக இருக்கிறது பண்ணுவாங்க அதிலேயே நீ கேட்ட கேள்வி பொருத்தமானதுதான் அப்படின்னா சாத்திர ஞானிகளுக்குச் சம்மதமாகி மேலாய் சூத்திரம் வத்ததாகி அதோட உயர்வு பொருந்திய சூத்திரங்கள் சூத்திரங்கள் பல்வகை பொருளை சில்வகை எழுத்தில் செவ்வநாடி சிறந்து விளங்க திறந்து விளங்கச் செய்வது சூத்திரமளிப்ப கல்வையைப் போல் சிம்புகை எழுத்தில் செவ்வநாடி போல செவ்வநாடினா கண்ணாடியில் எப்படி தூரத்திலிருந்து பெரிய ஊரும் கூட அதில் அடங்கி காட்டும் சின்ன ஊரும் பஸ்ஸில் போவர்கிட்ட வச்சுருப்பாரு தூரமாக வந்து வேண்டியதுன்னு அது தில்லக தெரியும் அப்படி போற செவ்வநாடியில் திற்பன் நுட்பம் செரித்து இனிதி செய்வது சூத்திரமன்று போயிரு அதுபோல பிரம்மசூத்திரமணும் அதுதான் ஒரு வரி இருக்கும் அது யாராலும் அர்த்தங்கள் சொல்லுவாங்க திருக்குறள சூத்திரம்தான் சம்ம சூத்திர மொத்ததாகி அந்த மேன்மை பொருந்திய பிரமசூத்திரம் அதிலான சுருங்கச்சொலி விளங்க வைத்தல் சாஸ்திரத்துக்கு உடன்பாடாகி சூக்கும பொருள் உடைத்தாய் சூக்கும பொருள் நுண்ணர்த்தம் வேதந்தும் மிக அதிசூட்சமான பொருள் பிரம் சத்தியம் பிரபஞ்சம் மித்தை அப்படிங்கிறது சாமானிய தோழ திருஷ்டிக்கு பிடிபடாது அது மிக நுண்ணறிவு இருந்தால்தான் பிடிபடும் அத்தகைய நுண்ணறிவுக்கு மனதை தயார் பண்ணிக்கணும் அதுதான் அந்த கணக்கு சுத்தம் பேரும் நீங்க இருந்தால் பிடிக்கும் சத்து குணம் இருந்தாதான் பிடிக்கும் ரஜகுண தாமங்களுக்கு பிடிபடாது அதனால தான் சூக்குமா பொருடைய தாய் அதோட காத்திரமேடா மமூச்சு கருடத்தக்கதாகும் காத்திரம தைரியத்துக்கு ஒரு பேரு உடம்பு இனிமே உடம்பு வேண்டாம் என்று விரும்பக்கூடியவர்கள்தான் மூச்சு மூச்சுக்கள் அப்படிப்பட்ட மூச்சுக்களுடைய சிந்தனைக்குரிய கேள்விகள் ஏன்னா ஞானம் பிறகு முத்தி கிடைக்குது முத்தி அடைஞ்சாக்க சச்சியானந்தபெருமன் நிச்சயம் இருக்கும்போது பரிசுன பத்தி போயிருது பரிசுன பத்தி போன பிறகு அபரி சின்ன ஞானம் வந்த பிறகு அந்த மனசு சின்னமா சின்ன உருவமாகிய தாய் சந்திர உபத்தில் எப்படி புகுந்து வரும் அத பாவனை விரிஞ்சு போச்ச பாவனை தானே விவகாரம் பண்றதெல்லாம் பாவனாமயம் தானே அந்த பாவனை அகண்ட பாவனை ஆயிடுச்சேன்னு சொன்னா அதுலும் அத்யத பாவனை இருக்கு அதை விட பாவனை வர்றதுக்கு எதே கிடையாது அந்த அகண்ட பாவனையான மனசானது கண்ட பாவனைக்கு வர்றதில்லை வர்றதுனால பிறப்பு இல்லைன்னு பிறப்புக்கு இடம் இல்லை இப்போ எல்லாம் பாவனை எப்படி இருக்குது கண்டபாவனை இருக்குது எல்லாம் அது சேமிச்சி வீடு கட்டிலும் வாசல் கட்டணும் கல்யாணம் பண்ணிகளும் பனஞ்சம்பாரு செலவு பண்ணணும் இது கண்ட பாவனைகள் தான் அப்புறம் உடம்பு நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இப்படிப்பட்ட பவனை மீண்டும் பிறந்து பிறந்து இறக்க வேண்டியதுதான் என்ன பண்ணுறது மாத்தி போ தலைமை அதுதான் கடைசி எண்ணம் அந்த எண்ணம் எவ்வளவு அகண்ட பாவனை அந்த மனசு கிடைக்கும் அகண்டாக அவிருத்தி பேரு கண்டாக விருத்திகளுக்கு மேலாக அகண்டாக அவிருத்தி அந்த அகண்டாக அபிவிருத்திய இல்லைதான் பிரம்மஸ்வரபம் விளங்கும் எல்லாரும் பாவனை தான் விளங்கும் இல்லை ஆகாயம் நினைக்கிறோம் மகனு விரிதா இல்லையா ஆகாயம் சொல்லுபோ மனசு விரியம் வெறும் போன நினைக்குங்க மனசு விரிங்கி போதா இல்லையா சின்னதான் உண்டு சின்ன உருவத்தில் மனசு சூரியதான் காட்டும் யானையே நினைங்க அப்போ கொஞ்சம் மனசு விரியும் யானையில ஓகே பூனே நினைங்க சூரியங்கி போயிடுச்சு மனசு மனசு எந்த உருவத்தை நாடுதோ அந்த உருவ அளவுக்கு சுருங்கும் விரியம் சங்கோஷிகாசம் இதுதான் மாயினுடைய இலக்கணம் மாய்க்கு சங்கோஷ விகாசம் இலக்கணம் விரிதல் சங்கோஷம் சுருங்குதல் விகாசம் விரிதல் அர்த்தம் விரியக்கூடிய தன்மை மாய்க்கு இருக்கிறதுனால மனசுக்கு அது அம்சமானதுனால மனசுக்கு உண்டு மனவானது சுருங்கும் விரியம் அந்த சுருங்கும் விரிகிற மனதில் பிரிஞ்சு கொடுத்திருக்கிற ஜீவனானவன் அதிமயமா ஆயிட்டான்னாக்கா அந்த அதை பிறவியாக இருக்கிறது அதனால் வரக்கூடிய துக்கங்கள் அடைகிறது அது இருந்து விடுபட்டு அமனதனுடைய சுருங்கல் விரிவுகளுக்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் நான் மனமல்லன் நான் அதற்கு அப்பாற்பட்டிருக்கிறேன் என்ற பாவனையை மாற்றி அமைச்சிக்கணும் மனசு குழப்பமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க குழப்பத்துக்கு நான் சாட்சியாக இருந்து பானு வரணும் நான் குழம்பிருக்கேன்னு சொல்லப்படாது இந்த குழப்பம் மனதுக்குரியது இந்த மனதுக்குரிய குழப்பமான இந்த மனதுக்கு நான் சாட்சியா இருக்கிறேன் நான் அதற்கு அப்பாற்பட்டு சாட்சியா இருக்கிறேன் என்று நினைக்கும் போது குழப்பம் கூட பதட்டம் இருக்காது ஜீவனுக்கு துக்கம் இருக்காது அமைதியா இருக்கும் ஆனாலும் குழப்பம் இருக்கதான் செய்யும் குழப்பம் எப்படி ஒரு நாள் நான் வேண்டாம் சொன்னாலும் உடனே போயிடாது அது கொஞ்சம் நாளுக்கு தங்கி தான் போகணும் எப்படி அடுப்பில் இருந்து சுட்ட வேண்டிய சாதமோ எடுத்து கீழே வச்சிடறோம் உடனே ஆறி போகுதா யாருக்கு அவகாசம் வேண்டி வேண்டியிருக்கா இல்லையா எப்படியோ ஒரு அவகாசம் வேணுமா இல்லையா அரை மணி அரை மணி நேரம் இருக்குதாவே வேணும் நான் வந்து அடுப்பை எடுத்து சொல்லிட்டு பாருங்க எப்படி இருக்கு கையென்ன கதையாகிறது அப்போ என்னடா அப்படி அடுப்புக்கு எடுத்து வச்சிட்டேன்னு அப்படி இருந்தும் கூட இது சுட்டுக்கிட்டு இருக்கேன் அது என்ன அர்த்தம் ஒன்று அப்படி அர்த்தம் சுடத்தான் செய்யும் அதுக்கு ஆர்டர் கொஞ்சம் அதாவது கொடுத்து வேணும் அதுபோல இந்த மனமானது குழப்பம் கவலைப்படுதா சரி நீ கவலைப்படுத்தே இருக்கு நான் கவலை சம்பந்தம் இல்லை நான் சாட்சியாக இருக்கிறேன் நான் மனமல்லன் நான் உனக்கு அதிஷ்டானமாயிருக்கிறேன் என்னோட அதிஷ்டானம் செய்ய ஏதோ அதுவா பவனை பண்ணியாச்சு அதனால நான் சாட்சி அப்படிங்கிற ஒரு விளக்கம் விடுதலை செஞ்சு அபியாசம் பண்ணமுன்னா குழப்பம் இருக்கத்தான் செய்யும் குழப்பத்தை கண்டுகொண்டு இருக்கிற ஜீவன் அமைதியா இருக்கும் அப்படி அமைதியா இருக்கிற சமயத்தில் அந்த குழப்பம் தானா குறைஞ்சிரும் அப்படியே குறைஞ்சிரும் எப்படி எடுத்து வச்சுட்டாக்க அப்புறமேல சூடு குறையறதை வழி கூடுறது இல்லை அலுவலர்கள் கூடிக்கிட்டே இருக்கும் அப்படி போல குழப்பம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்புறம் கிடைச்சி முட்டிலும் போயிடும் அதுக்கு ரெண்டு நாள் வேணும் ஆகத்தான் செய்யும் ஒரு வாரம் கூட ஆகலாம் தெரியல குழப்பம் போறதுக்கு குழப்படும் கொஞ்ச நேரத்துல போயிரும் சின்ன குழப்பா இருந்தா இதுதான் நமக்கு அமைதிக்கு மனதை விட்டு பிரிக்க பிரிக்க தெரியணும் மனம் நான் அல்லன் புத்தி நான் அல்லன் ஆங்கா நான் அல்லன் சிந்திக்கும் சிந்தனை நாளண்ணன் சித்தம் நான் அல்லன் இப்படி பிரிக்கணும் பிரிச்சு பிரிச்சு பழகினாதான் அந்த மனதில் வரக்கூடிய விவகாரங்களுக்கு நாம் அப்பாற்பட்டு இருக்க உணர்வு வரும் அந்த உணர்வு தான் சாட்சி பாவனும் பேர் அந்த சாட்சி பாவனை எவ்வளவுக்கு எவ்வளவு அபியாச பலம் இருக்கோ அவளுக்கு எந்த குழப்பம் கூட அந்த ஆபாசமாக நிம்மதியாக இருக்கும் ஜீவன் நிம்மதியாக இருக்கும் சரி உனக்கு குழப்பம் தீர கொஞ்சம் நாளாக ஆகட்டும் அப்படின்னு அப்படி உபாசீனப்படுத்தும் போது அது அமைதி அடைஞ்சிரு தானா அமைதி அடைஞ்சிருக்கும் சரி மன அமைதியா இருக்கு அமைதி அமைதியா இருக்கும்தான் தான் இப்போது மனதும் சாந்தமா இருக்கு அப்படி அவ்வளவு இப்படிப்பட்ட பாவனைகள் தான் நமக்கு ஆனந்தத்தை கொடுக்கறத இந்த மனதோட சம்பந்தப்பட்ட பாவனை மல் ராஜ்யம் ஊர் வம்பு உலக ஒம்பு சிந்தனைகள் இதெல்லாம் அதோடு சேர்ந்து செய்கிற வேலை அஞ்ஞான காலத்தில் செய்கிற வேலை விசார காலத்தில் இதெல்லாம் நீக்கணும் அப்படி நீக்கிற காலத்தில் அந்த மனது மனது ஆனது பிரிஞ்சு போய் போய் நாம் பேரும் அது வேலை தானாக விளங்கும் அது அப்படி விளங்குற காலத்தில் தான் இந்த பாவனையானது அதிஷ்டான பாவனையை கொண்டு வந்து அதிஷ்டானத்தில் அகண்டகார பாவனை கொண்டு போகணும் பரிச்சின் பாவனை எடுத்து அவர சின்ன பாவனை கொண்டு போகணும் அகம் பிரம்மாஸ்மிது அகம் நானுங்கிற பாவனை பரிச்சின் பாவனி பிரம்மா அவர சின்ன பாவனையும் அதோட அப்படி அபியாசம் பண்ணணும் பரோட்சத்தை பிராந்தி எங்கயோ பிரம்ம இருக்குன்னு ஞாபகம் இருக்கு அது தன்னோடு சேர்க்கும் போது பரவச்சத்துக்கு போய் அவரோச்சன உண்டாகரு பிரம்மோகமி இந்த பாவனையில் ஒரு வந்துடுறதில்லை முதல சாட்சி பண்ணுறதே பெரிய கஷ்டம்தான் விசாரம் வரணும் இடையிடையே விசாரம் பண்ணி பண்ணி மனதிலிருந்து நான் விடுபட்டவன் நான் சாட்சி எப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்து அப்படி அது பலம் இருக்குமே ஆனால் அது பலனுக்கு வரும் எவ்வளோ இருந்தாலும் வந்துடுதில்ல வரலனாலும் முயற்சி ஒன்றா வராமல் போறதும் இல்லை இதுதான் செய்யத்தக்கது இதுக்கு கால நேரம் ஒன்றும் தேவையில்லை நீ படுத்துக்கிட்டு விசாரம் பண்ணலாம் பஸ்ஸில் போகும்போது மனோராட்சியத்துக்கு போது இத்தாச்சாரம் பண்ணலாம் இது ஒரு காசு பணம் தேவை இல்லை முதல் போட வேலை தேவையில்லை என்ன வேணும் புத்தி சக்தி விவேகம் வைராக்கியம் தான் வேணும் அது இருந்தால் போதும் அப்போ இந்த மாதிரி பார வரவரத்தான் அகண்டாசம் அகண்டா கார்த்தி திடப்படும் திடப்படாது அப்படிப்பட்ட திட அகண்டாகார்த்தி ஏற்படும் போதுதான் பிரவிநிக்கம் ஏற்படுது அதான் காத்திரம் எடா முச்சு கருதிடத்தக்கதாக சரீரம் எடுக்க விரும்புறதில்லை அந்த மூச்சி ஏ தேகம் தேகா பிரபஞ்சம் துக்கமயம் ஒண்ணு சிறுவனாதிகள் செய்யறதால பிடிபடுது அதனால காத்தில விட உங்களுக்கு கருதத்தக்கதாகவும் நீ கேட்ட கேள்வி ரொம்ப நல்லதுதான் இது எல்லாரும் ஞானிகள் சம்மதமானதுதான் இனிமே அழுத்த பாட்டிலிருந்து சொல்றேன் கேளுங்க சொல்றேன் புரிந்த வினாவலு வினவளுக்கு பொருந்திய உத்தரத்தை பருந்தினாம் என்று உனக்கு பகருவோம் பவபந்தால் வருந்திய நீ இவற்றை மனத்திலே மனத்தினே ஏகாக்கிரத்தோடு இருந்து கேள் இவற்றார்பந்தம் இதுதான் உடனே நீங்கும் எல்லா சாஸ்திரங்களையும் ஒருமுகமாக கேளுக்கேறேன்னு ஆராய்பா முதல்ல அதுதான் இங்கே பாருங்க மகாராத்திர அப்படியே சொல்றாரு அமையுடன் அமைச்சின் மிக்கோய் அடையுடன் வினவி கேட்டாய் சமயவுடன் கேள் நீ சொன்ன தங்கைகளுக்கு உத்தரம் நன்றாய் சமயவுடன் கேள் நீ கேட்ட தங்கைக்கு உத்தரங்கள் நன்றாய் வரும் நம்மை விட வேறொரு வேந்தி இல்லை என்னை நான் ஓக்கும் அப்படின்னு பாட்டு போகுது ஆகவே அங்கு சமையுடன் கேள் அப்படிங்கிறார் அது முதல் பாடலா அந்த இவர்கள் கேட்கிறாங்க தற்கில்ல நைமி சாதனத்தில் பாட்டில் கடைசியில அநீதி ஓடாது கேட்கணுங்கிற ஏக சட்டத்தோடு மனசு ஒருமைப்பட்டு கேட்டாதான் சொன்னவங்களுக்கு பரவணுண்டு கேட்டாலும் பரவல்ண்டு சொன்னவங்க ஏதோ நல்ல காலத்து சொன்னுமே என்கிற அவங்களுக்கு புண்ணியமும் இருக்கும் ஒரு திருப்தி இருக்கும் என்னமோ சொன்னீங்க அது அன்னைக்கு சொன்னீங்க தான் அது என்ன சொன்னீங்க அப்படின்னாக்க அப்புறம் அவங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க இவரும் பயனில்லாமல் போகுது அவங்களுக்கு ஜிடமாக அவங்க லாபம் தான் சொன்னவங்களுக்கு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் சொன்னால் திடமாயிடும் திடமாக அவங்களுக்கு லாபம் அந்த லாபம் அவங்களுக்கு இருந்தாலும் கூட இவர்களுக்கு லாபம் இல்லை இங்கே போயிடுச்சு எல்லாரும் உழைந்தது காலதானு விழைந்த மாதிரி போனாக்கா என்ன பண்ணுறது அங்கே ஏலி உள்ள போயிட்டு அதே பார்த்திருக்கான் பையன் என்ன புரிஞ்சதா நுழைஞ்சதா ஆஹ் நுழைஞ்சது என்ன நுழைஞ்சது என்ன வான்மனம் நானும் அதை கேட்கிறா இலை கேட்க வேண்டிக்கிறா பாரதி கேக்க வா எலியை கேட்கிறீங்க என்ன அது போல இருந்தாக என்ன கொஞ்சம் சொன்ன வாத்தியம் இருக்கு அது கோபரம் இங்கேயும் சொல்ற வேதாந்திகள் கோவரது இல்லை ஒரு மாதிரி ரெண்டு சொன்னா அவன் போச்சு அதுக்கு ஒரு சாதனமா இருக்கு அது ஒரு சந்தோஷப்பட்டு வேண்டியிருந்தான் அவனுக்கு நன்றி தெரிவிக்கணும் ரெண்டு பேரும் சொல்லவ அவனுக்கு இடம் கொடுத்த அப்படிங்கிறது நஷ்டம் இல்லை இவனுதான் நஷ்டம் அதனால சம்பாடல சொல்ற புரிந்த இவ்வினவளுக்கு பொருந்திய உத்தரத்தை பருந்தினான் என்று உனக்கு பகர்வம் நான் சொல்றேன் ஆனாலும் பகவந்தத்தால் வருந்திய நீ சம்சார சாரத்தில் பயந்து துக்கப்பட்டுக் கொண்டிருந்த நீ இவற்றை இவற்றை மனத்தின் ஏகாக்கிரத்தோடு மனதிலே ஒருங்கப்பட்டு இருந்து இங்க இங்கே அமர்ந்திருந்து நன்றாக கேட்பாயாக இவற்றால் இருக்கிறதுனால என்ன லாபம் பந்தம் இருடன் உடனே இருதால் உடனே நீங்கும் பந்தம் உடனே போயிரும் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏக்கர சேர்த்தோடு கேட்க எவ்வளவு உடனே போயிரும் என்னது கேட்டேன்னா கொஞ்சம் தான் அவ்வளவு உடன்பாடாக இருந்தாக பிடிபடும் அந்த காரணம் அவ்வளவு உடன்பாடாக இருக்கணும் அந்த அளவுக்கு மனபரிபாக இருந்தால் தான் இருக்கு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை இருக்க முடியாதுதான் ஏன்னு சொன்னால் ரஜவன தமிழகம் இல்லை விளையாடிக்கொண்டிருக்கிற மனசானது சத்துவனத்துக்கு வர்றதுன்னா அது அபியாச பலம் இஸ்லாமு தீவிரமாக இருந்தது தான் முடியும் முடியாது இருந்தாலும் ஓரளவுக்காவது முயற்சி அந்த அது கொஞ்சம் பிடிபடும் என்பது கருத்து புத்திமான முத நிகிளமாம் பொருள்கள் நின்றும் விரைதன் மேவுதன் முன்னறையது சித்தமாம் சாந்திதாதிச்சையும் பெண் அறையது எழுபத்தெட்டு எண்பது வரைக்கும் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது மூணு பாட்டுல மோச்ச சாதனை கிரமத்தை சொல்றேன் முத்தி அடைகிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்கு அதை நான் சொல்றேன் கேட்டுக்கோங்கிற முதல்ல புத்திமானான மைந்தி புத்திமான் இப்ப மத்தவங்கலாம் புத்தி இல்லையான்னா அஞ்ஞானத்து உள்ளவங்கலாம் புத்தி இல்லாதவங்க தான் இன்னும் ஞானமானது வந்து ஞானம் அடையணும் பிறவி நீக்கம் பெறணும் சொல்றி அதான் புத்திமானேன் புத்தியை உடையவனாகிய சித்திய பூர்ணமுத்தி சேர மது எல்லாம் பூர்ணமில்லாத முத்திய பாத முத்திக்கிறல்லாம் இதுதான் போனமான முக்தி முழுமையான விடுபாடு நித்தம் இல்லாததான நிகிளமாம் பொருள்கள் என்றும் இந்த பொருள்கள் இருக்க இதுல மெத்தவும் விரதி உண்டாகணும் மிகவும் தீவிரமான அவதி வரக்கூடிய வைராக்கியம் உண்டாகணும் எதனால வைராக்கியம்னா நித்தம் இல்லாததான நிகிளம் நித்தியம் கிடையாது இல்லை துஷ்டஷ்ட சுபா கிடையாது கண்டுகொண்டிருக்கும் போது அழிஞ்சு கொண்டிருக்கிற சுபா மேகம் போல மேகத்தி பார்த்துக்கிட்டே இருங்க மாது அழிஞ்சிக்கிட்டே நல்லா பார்க்கலாம் புளி மாதிரி தெரியுதுன்னு கொஞ்ச நேரம் பாருங்க அவர் புலி மாதிரி தெரியும் போன மாதிரி தெரியும் அப்புறம் குச்சி மாதிரி தெரியும் மற்ற மாதிரி மேகம் இல்லாமல் போயிடும் பாருங்கண்ணே கேட்டேன் கண்டுகொண்டிருக்கும்போதே அழிஞ்சு கொண்டிருக்கிறது அதுபோல இந்த உலகமானது ரிஸ்ட்ராக்டர் பாவடையது மேகத்தையும் சரிதான் நீ சொல்றது ஏன்னா நே பார்த்துக்கிட்டே இருக்க எங்கே போயிடுச்சு நேற்று இருந்தே விட அப்படி இருக்கு நான் நேற்று இருந்த வந்தேன் அப்படியே தான் இருக்கேன் சோளத்தில் வேகலாம் சோச்ச விசாரணைக்கு அது பிடிபடாது விசாரணைக்கு அடிஞ்சு கொண்டுதான் இருக்கு எப்படி காலையில சூரிய உதயம் ஆச்சு அது சூரிய உதயம் மாலை வரைக்கும் ஒரு ஏமாறு அங்கேயே உட்கார்ந்துருக்கா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து வந்து கரைச்சி மறைஞ்சு போதில்லை அப்போ அதை கண்டுகொண்டிருக்க அடிஞ்சுதானே போகுது ஏன் நம்ம சாப்பிடுறோம் சாப்பாடு சாப்பாடு அப்படியே வளர்த்துட்டு எப்படியும் எழுந்துக்கிட்டே இருக்கா எந்த கெடுதல் தானே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நசுதா இல்லையா நாசா இல்லையா அதே ஜீரணம் ஜீரணம் அர்த்தம் நாசம் அர்த்தம் அது அடிதான் இல்லையா அப்படி அது அடிதா இல்லையா சரி காலையில கூட்டம் குப்பை மாலையிலும் கூட்டுறோம் ஏன் குப்பை சேருதா இல்லையா போட்டமா குப்பை போடுறதை ஆள் வைக்கிற மொழியா குப்பை போடுறது ஆளு வைக்கிறது இல்லையா அது யாராவது ஒன்று எங்கேயாவது கூப்பிடுறது வரைக்கும் சம்பளம் கொடுத்து ஆள் வைக்கிறாங்களா இங்கே தான் சொல்லுங்க பாத்துக்கலாம் கூட்டுறதா ஆளோ வைப்பாங்க ஆனா கூப்போறது ஆள் வைக்கிறது இல்லை கூப்பை சேர்வா அறிகிறது அப்படியே மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு நல்லா தெரியாதா இல்லையா அது வந்து விசாரிசா தெரியும் இல்லையா அவசாரதே தெரியாது அப்புறம் சொல்றோம் காலையில் அல்லாறத உடம்பு அப்படியே கழுத்து வலிக்குது கால் வலிக்குது என்ன பண்றதா அப்படிங்கிறோம் ஏ ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லையா உடம்பு மாறுதா இல்லையா அப்படியே தலைவையில் வந்துட்டு தப்பா என்ன பண்ணுறது கொஞ்சம் ஏற காட்டுப்பட்டது அப்படியே குசுறு குசுறுக்குன்னு கொடுத்து தப்பா என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க மாறுதா இல்லையா ம் வேட்டி நல்லா செல அப்படியே சென்ட்டு பூசி பூச்சிக்கிட்டோம் அப்புறம் மத்தியான சைக்கிள்லாம் வாண்டியெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி வந்தோம் மத்தியானம் நாற்று நாடுதே மாறுதா இல்லையா போச்சு போச்சா கண்டு போட்டு வேற போட்டாரு அப்படித்தான் ஒரே மாறுதல் சூட்ச மாறுதல் தோள மாறுதல் அப்படின்னு இருக்கான்னு செய்யுது இதெல்லாம் சூட்சமான மாறுதல்கள் தூளை மாறுதல் என்ன திடீர்னு கொண்டு போட்டா தோள மாறுதல் அதெல்லாம் போயிடுச்சு மழை பெய்ய அடிச்சு போட போயிடும் சோழ மாறுது தெரியுது விசாரணை பொருள்கள் எல்லாவித பொருள்கள் நித்தியம் கிடையாது பொருள்கள் இன்றும் அது இருந்தும் மெத்தவும் விரைவில் தன்னை அவை பெருந்து வந்த வயிறாக இருக்கணும் சொல்வம் காரிய அவதி நாலு நிலை இல்ல நாலாவது நிலை வந்தவருக்கு அந்த வைராக இருக்குமே ஆனால் இந்த தீவிர அதிகாரி பேரு விரத தன்மை மேவுதல் முன்னறியது அதுதான் முடியும் முதல்ல அப்படி இல்ல ஏது மட்டும் இருக்கன்னா மந்த அதிகாரின்னு பேரு காதிட்டம் இருந்தால் மந்த அதிகாரி அதுக்குள்ள இருந்து அதிகாரி தன்மை இல்லை அப்புறம் அரை முக்கால் முழுசு முழுசு வந்தோம்னா சாஸ்திரம் சொல்றதே முழுசு வந்தவனு சொல்லி ஞானம் அடையறான்னாக்க மற்றவங்களும் இந்த நிலை வரலாம்னு அர்த்தம் முதல்ல அவை வரைஞ்ச வந்து வயதாகி இருக்கணும் முன்னர் அதுதான் முதல் சித்தமாக சாந்தி தாந்தி திதிச்சை தீட்சையும் பின்னறியது மனதிலே பொருந்திருக்கின்ற சாந்தி தாந்தி திதிச்சை சாந்தி ஆக்கண தண்டம் மனதின் அடக்கம் தாந்தி புறக்கணதண்டம் அப்புறம் புறக்கணதண்டம் அப்புறம் விடல் திடீசை சைப்பித்தன்மை இதெல்லாம் மூணாவது சாதனத்தில் சேர்த்திக்கணும் மும் தமிழில் சகித்தல் சமாதான சிறத்தை ஆறாம் என்று சொல்றதுல சேர்த்திக்கணும் பின்னறையாது அதற்கு பிறகு காரணமா இருக்கிறது முத்தி சாதனங்கள் கிரமன் சொல்ற அடுத்து இன்னும் இரண்டு பாடல இன்னும் கிரமன் சொல்லி முடிக்கிறார் துறப்பதேது பின்பு வேதான் தவர்த்தம் புறங்கவே கேட்டலேது பின்புதான் கேட்ட வருத்தம் பிரித்துனர் மானமேது பின்படை விடாமல் என்றும் பேணிய தியானம் ஏது மீண்டும் சொல்ல கிரமம் பின்பு அதன் சாதனங்கள் வைராக்கியம் இதெல்லாம் வந்த பிறகு கண்மம் யாவும் பேணியே துறப்பது ஏது எல்லாமே சொல்றார் எல்லாமே சொல்றதுனால தேகவாச லோகவாசு சாஸ்திரவாசி இதெல்லாம் அய்மானத்துல தான் பேர் அய்மானவர்கள் சகலத்தையாக பேர் இல்ல பொருளை விடக்கூடிய சந்தர்ப்பம் தான் பொருளையும் விடலாம் அதுக்காக அய்மானவர்கள் சொன்னீங்க நான் பொருள் பிடிஞ்சதா இருப்பேன்னு சொல்ல கட்டாயம் ஒண்ணும் இல்லை பின்புதான் பின்பு தன் கர்மம் யாவும் கர்மானுசாரமாக நம் பிரார்த்தானுசாரம் எதுவும் பொருந்திருக்கும் அந்த கர்மங்கள் தான் அதனால உலகத்திட்டு விட்டேன்னு சொல்றது இல்லை அவரவர்களுக்கு எந்த கர்மங்கள் இருக்கோ அது வந்து அபிமானத்தை யாவும் பேணியே துறப்பது ஏது அதுலேயே விரும்பியே துறக்கிறது கட்டாயத்தினால் துறக்கிறது இல்லை என்ன நீ விட்டுட்டு வர முடியுமா அடியாதான் அப்படின்னா ஐயோ கட்டாயப்படுத்துறாங்களே என்ன பண்றது சங்கடப்போட்டி வர்றதில்லை அவர்களாக பிரிய போட்டி வர்றதுன்னு அர்த்தம் துறப்பது ஏது அபிமானது வர்றதுன்னு அர்த்தம் பின்பு அதன் பிறகு வேதாந்தார்த்தம் பிறங்கவே கேட்டது ஏது வேதாந்தத்தினுடைய அர்த்தம் தாற்பயம் கருத்து பிறங்கவே நன்றாக விளங்குமாறு கேட்டல அப்படி கேட்கணும் சந்தேகம் வந்தாடம் சொல்றாங்க சந்தேகம் இருக்கக்கூடாது எந்த பாடத்திலயும் சந்தேகம் இருக்கணும் உடனே கேட்கணும் சந்தேகம் தெளிதல் அப்படி கேட்கலன்னு சொன்னாக்கா அவருக்கு குழப்பம்தான் உண்டாகும் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஐயம்போ அறந்தே உண்டோ என்று வாழ்த்து வரும் சந்தேகம் இருந்துக்கிட்டா துக்கம்தான் வெளியேறு கிடையாது கிடையாது அதனால பின்பு வேதாந்த அர்த்தம் வேதாந்தோட தாற்பரிய தாற்பயம் தெரிஞ்சுக்கிறது மிக கஷ்டம் நல்லா படிப்பாங்க செய்வாங்க செய்வாங்க கருத்து மட்டும் விட்டுருவாங்க பன்னாட மாதிரி பன்னாடையில வடிகட்டும் போது கீழே சாரெல்லாம் கீழே போயிடும் பன்னாடு பிடிக்கிறது செத்து அந்த என்னமோ வேண்டாம் பிடிச்சிக்கும் அதான் பிடிச்சிக்கும் நல்லத விட்டு வீட்டுக்கு என்ன பிடிச்சிக்கும் இது வந்து அர்த்தம் தெரிஞ்சதும் அர்த்தம் இல்லை அந்த மனசுல பெரும்பாலும் அப்பதான் இருக்கும் சார இறைக்கிறதெல்லாம் மிக குறைவுதான் நல்லா பெரிய பெரிய ஏதாந்தியா இருப்பாங்க பெரிய பிரச்சனையாக இருப்பாங்க கருத்தையே அவளுக்கு தெரியாது பிரிப்படுறதே இல்லை குழப்பிட்டே இருப்பாங்க அது பெரிய பெரிய ஆளுங்களுக்கு பார்க்கலாம் குழப்பாதிகள் அதில் குழப்பாதவங்களுக்கு குழப்பம் ஆனால் அவர்களுக்கு நல்ல விளம்பரம் உண்டு பெரியவாள் பெரியவாள் மதிப்பாங்கள்லாம் யார் மதிப்பாங்க பாவல் மக்கள் தான் யார் மதிப்பாங்க அவங்கள கீழ்பதுதான் மகான் ஆயிடுறாங்க பணம் சேரச்சாலே பெரிய மகான் குறைய கொறைய மகான் குறைஞ்சிட்டே வந்தது நல்ல பெரிய மகான் அப்புறம் பிரசங்கம் நல்லா அடிச்சு பேசுனாக்க பெரிய பிரசங்கி அப்ப ஒண்ணும் பெருசா இருக்காது அடிச்சு பேசணும் அமைதியா பேச என்னத்தை பேசாத பேச தெரியல அப்படிமா அப்படி இதனாலதான் உங்களுக்கு ஏதாந்தம் புரிய பிறங்கவே கேட்டல் ஏது பின்புதான் கேட்ட அர்த்தம் பிரித்து உணர் மனம் ஏது கேட்டதை விசாரித்து ஆத்மா எது அனாத்மா எது ஆத்மா லட்சணம் அனாத்மா லட்சணம் என்ன பிரித்து பார்க்கணும் விவேகம்னு பேர் அத்தகைய விவேகம் இங்கே தேவைப்படுது காரணமா இருக்க பின்பு இடைவிடா இடைவிடாமல் என்றும் பேணிய தியானம் ஏது தொடர் தியானம் இருக்கணும் அதுதான் நித்தியாசனம் பேரும் தியானம் பண்ணணும் விரும்பி அது தியானத்தை எடுத்துக்கணும் கட்டாயத்தினா எடுத்துக்கிறது இல்லை ஆகவே முதல்ல ஆரம்பத்தில் சஜாதி விருத்தின் விவாதம் இன்றிய விஜயாதி விருத்தியின் பிரவாகத்தை பழகணும் இது மூர்த்தியானமோ அல்லது மந்திர தியானமோ பழகலாம் ஓம்கார் தியானம் பழகலாம் அதன் பிறகு நீத்தியாசனம் அது இன்னும் கடினம் அனான்மாக விருத்தியின் விவாதானம் இன்றி ஆன்மகாவிருத்தியின் பிரவாகம் அது இதை விட இன்னும் சூட்சமான அர்த்தத்தை கொடுக்கும் இப்படி கிரமங்கள் சொல்லப்பட்டுள்ளன ஏதாவது நித்தியாசன பேர் சிரமமோ நித்தியாசனம் என்பது இந்த கிரமம் தான் இப்ப சொல்ற கிரமம் அதுதான் என்பது அருத்தும் சத்திய நிறுவிகற்ப சமாதியாம் அமைவதான ஒத்திரின் சாட்சா்கார வழியினால் பரமானந்த முத்திய இவ்விடத்தே முற்றுத்தான் பெற்று நிற்பும் உத்தம முத்தி சேரும் ஒழுங்கிதே உண்மைதே என்பதா பாட்டில் சொல்றார் முடிக்கிறார் இந்த முத்திக் கிரமத்தை ஆத்மா அனாத்மா பிரதிஜை அடுத்த பாட்டில் அது இப்போ இதுவரை இதோட முடிக்கிறார் என்ன முடிக்கிறாரு சத்திய நிருவி கற்ப சமாதியால் அமைவதான இந்த சிறுவனமான செஞ்சதுன்னா என்ன லாபம் சமாதி பண்ணணும் அதான் கடைசி கட்டம் அதெல்லாம் சில ஒரு சமய சமாதி சொல்லப்படுது அது ரெண்டு அத்யத பாவனாரோகம் அவஸ்தானு ரெண்டு பேரும் பிரிக்கிறாங்க போறாங்க கொடுக்கிறது இந்த ஒழுக்கத்தினுடைய நிலைகள் அப்படி கொடுக்கறதுனால அதான் சொல்ற சத்திய நிறைவிகற்ப சமாதியால் அமைவதான அது உண்மையான நிறுவ சமாதி நமக்கு உண்மை போல உணர்த்தக்கூடியது அது என்ன தெரியும் ஒத்திவேல் சாட்சா்கார உண்டாகும் அதான் அது சாட்சா்காரம் உண்டானாதா